அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன் அவன் தன் அடியாரை பைத்துல் ஹராமிலிருந்து தொலைவில் இருக்கும் பைத்துல் முகத்தசில் உள்ள மஸ்ஜிது அக்சாவிற்கு இரவில் அழைத்துச் சென்றான் மஸ்ஜிதுல் அக்ஸாவின் சுற்றெல்லைகளை நாம் ஆசீர்வதித்திருக்கின்றோம் நம்முடைய அட்டாட்சிகளை அவருக்கு காண்பிப்பதற்காக அவ்வாறு அழைத்துச் சென்றோம் நிச்சயமாக அவன் யாவற்றையும் செவியுறுவோனாகவும் பார்ப்போராகவும் இருக்கின்றான் இன்னும் நாம் மூசாவுக்கு வேதத்தை கொடுத்தோ நாம் அதை இஸ்ராயலின் வழிகாட்டியாக ஆக்கி என்னை அன்றி வேறு எவரையும் நீங்கள் பாதுகாவலனாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என கட்டளையிட்டோம் நாம் நூன் கப்பலில் ஏற்றி காப்பாற்றியவர்களின் சந்ததியினரே நிச்சயமாக அவர் நந்தி செலுத்தும் அடியாராக இருந்தார் நாம் இஸ்ராயலின் சந்தரியினருக்கு முன் அறிவிப்பாக நீங்கள் பூமியில் இருமுறை குழப்பம் உண்டாக்குவீர்கள் அல்லாஹுவுக்கு வழிபடாது ஆணவத்துடன் பெரும் அழுச்சாட்டியங்கள் செய்பவர்களாக நடந்து கொள்வீர்கள் என்று அறிவித்தோம் எனவே இரண்டில் முதலாவது வாக்குறுதி நிறைவேறும் காலம் வந்தபோது உங்களுக்கு எதிராக போரில் கொடிய வலிமையுடைய நம் அடியார்களை ஏவி விட்டோம் அவர்கள் உங்கள் வீடுகளில் புகுந்து உங்களையும் உங்கள் பொருள்களையும் தேடி அழித்து விட்டார்கள் இவ்வாறு முதல் வாக்குறுதி நிறைவேறியது அவர்கள் மீது வெற்றியடையும் வாய்ப்பை உங்கள் வாழ் திருப்பினோ ஏராளமான பொருள்களையும் புதல்வர்களையும் தந்தது கொண்டு உங்களுக்கு உதவி செய்து உங்களை திரளான கூட்டத்தினராகவும் ஆக்கினோ எனவே உங்கள் செயல்களை அழகாக்கி நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கே நன்மை செய்து கொண்டவராவீர்கள் அவ்வாறே நீங்கள் தீமை செய்தால் அதுவும் உங்களுக்கே தீமையாகும் என்றும் அதில் எனினும் இதை புறக்கணித்து அக்கிரமம் செய்யலாகினர் எனவே இறுதி வாக்குறுதி நிறைவேறும் காலம் வந்தபோது உங்களுடைய முகங்கள் பகைவர்களின் அழிச்சாட்டியங்களினால் பெரும் சோகமடையவும் முந்தைய கடவை பள்ளி வாசலில் நுழைந்து எவை வெற்றி பெறப்பட்டனவோ அவற்றையெல்லாம் பெரும் அழிவோடு அழித்து நாசமாக்குவோரை உங்கள் மீது ஏவினோ இதன் பின்னரும் நீங்கள் திரும்பிக் கொண்டால் உங்கள் இறைவன் உங்கள் மீது தரணை புரிய போதும் ஆனால் நீங்கள் பாவத்தின் பக்கமே திரும்புவீர்களானால் நாமும் முன்போல் தண்டிக்கத் திரும்புவோம் மேலும் காவிர்களுக்கு ஜகன்னம் எனும் நரகத்தை சிறைச்சாலையாக ஆக்கி வைத்துள்ளோம் நிச்சயமாக இந்த குரான் முற்றிலும் நேராக இருக்கும் நல்வழியை காட்டுகிறது அன்றையும் அல்லாஹுவுக்கு இசைவான நற்கர்மங்கள் செய்து வரும் நோமியங்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரும் நற்கூலி உண்டு என்றும் நன்மாராயம் கூறுகிறது மேலும் எவர்கள் மறுமை நாள் மீது நம்பிக்கை கொள்ளவில்லையோ அவர்களுக்கு நிச்சயமாக நாம் நோவினை தரும் வேதனையை சித்தப்படுத்தி இருக்கிறோம் மனிதன் நன்மைக்காக பிரார்த்தனை செய்வது போலவே சில சமயம் தீமைக்காகவும் பிரார்த்திக்கின்றான் ஏனென்றால் மனிதன் அவசரக்காரனாக இருக்கின்றான் இரவையும் பகலையும் நாம் இரண்டு அத்தாட்சிகளாக ஆக்கினோம் பின்னர் இரவின் அத்தாட்சி மங்கி இருளாகிடச் செய்தோம் உங்கள் இறைவனுடைய அருட்கொடையை நீங்கள் தேடிக் ஆண்டுகளில் எண்ணிக்கையையும் கணக்குகளையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காகவும் பகலின் அத்தாட்சியை பிரகாசமாக்கினோம் மேலும் நாம் ஒவ்வொரு பொருளையும் தெளிவாக விவரித்திருக்கிறோம் ஒவ்வொரு மனிதனுடைய செயல் குறிப்பையும் அவனுடைய கழுத்தில் நாம் மாட்டியிருக்கிறோம் நாம் அவனுக்கு கியாம நாளில் அவனுடைய பட்டோலையை அவன் பார்ப்பதற்காக திறக்கப்பட்ட புத்தகமாக அதை நீ உன் புத்தகத்தை படித்துப்பார் இன்று உனக்கு எதிராக உன்னுடைய ஆத்மாவே கணக்கு அதிகாரியாக இருக்க போதும் என்று அப்போது நாம் கூறுவோம் எவன் நேர்வழியில் செல்கின்றானோ அவன் தன்னுடைய நன்மைக்காகவே நேர்வழியில் செல்கிறான் எவன் வழிகேட்டில் செல்கின்றானோ அவன் தனக்கே கேடு செய்து கொண்டான் நிச்சயமாக ஒருவனுடைய அழுப்பாத வரையில் எவரையும் நாம் வேதனை செய்வதில்லை நாம் தீமையின் காரணமாக அழைக்க நாடினால் வசதியான சுகவாசிகளை நேர் பின்பற்றி வருமாறு நாம் ஏவுவோம் ஆனால் அவர்களோ நம் ஏவலுக்கு கட்டுப்படாமல் வரம்பு நடப்பார்கள் அப்போது அவ்வூரின் மீது அடியார்களின் பாவங்களை நன்கு அறிந்தவனாகவும் கூர்ந்து நோக்குபவனாகவும் இருப்பதற்கு உன் ரபு போதுமானவன் எவர்கள் மறுமையை புறக்கணித்தும் விலையில் அழியும் இவ்வாழ்க்கையை விரும்புகிறார்களோ அவர்களில் நாம் நாடியவர்களுக்கு நாம் நாடுவதை இவ்வுலகிலேயே விரைந்து கொடுத்து விடுவோம் பின்னரோ அத்தகையவருக்காக நாம் ஜகன்ன நரகத்தை திட்டப்படுத்தி வைத்திருக்கிறோம் அதில் அவர் அழிக்கப்பட்டவராகவும் சபிக்கப்பட்டவராகவும் நுழைவர் இன்னும் எவர் மறுமையை நாடி அதற்காக தக்க பிரயாசையுடன் மோமியாகவும் இருந்து முயல்கின்றாரோ அத்தகையவர்களின் முயற்சி அல்லாஹுவிடத்தில் நற்கூலிக்கு உரியதாக ஏற்றுக்கொள்ளப்படும் இம்மையை விரும்புகிறவர்களுக்கும் மறுமையை ஆசிக்கும் மற்றவர்களுக்கும் உம் இறைவன் தன் கொடையை கொண்டே உதவி செய்கிறான் ஏனெனில் உம் இறைவனுடைய கொடை எவரை விட்டும் விலக்கப்பட்டதாக இல்லை நபியே நாம் எவ்வாறு எவர்களில் சிலரை சிலரை விட இம்மையில் மேன்மைப்படுத்தி இருக்கிறோம் என்பதை நீர் கவனிப்பீராக எனினும் மறுமை வாழ்க்கை பதவிகளிலும் மிகப் பெரியது மேன்மையிலும் மிகப் பெரிதாகும் அல்லாஹுவுடன் மற்றோர் ஆண்டவனை நீர் இணையாக்க வேண்டாம் அப்படி செய்தால் நீர் பழிக்கப்பட்டவராகவும் உதவி அற்றவராகவும் அமைந்து விடுவீர் அவனை அன்று ஏறு எவரையும் நீர் வணங்கலாகாது ஆகாது என்றும் பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றும் உம்முடைய ரப்பு விதித்திருக்கின்றான் இருவரில் ஒருவரோ அல்லது அவர்கள் இருவருமோ உம்மிடத்தில் நிச்சயமாக முதுமையடைந்து விட்டால் அவர்களை சி என்று சடைந்தும் சொல்ல அவ் இருவரையும் உம்மிடம் இருந்து விரட்ட வேண்டாம் இன்னும் அவ் இருவரிடமும் கனிவான கண்ணியமான பேச்சையே பேசுவீராக இன்னும் அவ் இருவரிடமும் பணிவு என்னும் இலக்கையை தாழ்த்து பறிவுடன் நடந்து கொள்வீராக மேலும் ரப்பே நான் சிறு பிள்ளையாக இருந்தபோது என்னை பறிவோடு அவ் இருவரும் வளர்த்தது நீயும் அவர்கள் இருவருக்கும் திருவை செய்வாயாக என்றும் கூறி பிரார்த்திப்பீராக பெற்றோரை நடத்துவது பற்றி உங்களுடைய உள்ளங்களில் இருப்பதை உங்களுடைய ரப்பு நன்கு அறிவான் நீங்கள் ஏவலுக்கு இசைந்து நடப்பவர்களாக இருந்தால் உளன் திரும்பி உங்களில் எவர் மன்னிப்பு கோருபவர்களுக்கு மன்னிப்பு கோருபவராக இருந்தாலும் அல்லாஹ் மிக மன்னிப்பவனாக இருக்கின்றான் இன்னும் உறவினருக்கு அவருடைய உரிமை பாத்தியதைகளை கொடுப்பீராக மேலும் வழி அவர்களுக்கு உயிரை கொடுத்து விடுவீராக வீணாக பொருளை விரயம் செய்யாதீர்கள் நிச்சயமாக விரயம் செய்பவர்கள் ஷைதான்களின் சகோதரர்களாவார்கள் ஷைத்தானோ தன்னுடைய ரப்பவுக்கே நன்றி கெட்டவனாக இருக்கின்றான் உம்மிடம் பொருள் இல்லாமல் அதற்காக நீர் உம்முடைய ரப்பின் அரவணத்தை ஆதரவு வைத்து அதை எதிர்பார்த்திருக்கும் சமயத்தில் உம்மிடம் எவரேனும் எதுவும் கேட்டு அவர்களை நீர் புறக்கணிக்கும்படி நேரிட்டால் அப்போது அவர்களிடம் கனிவான அன்பான சொல்லையே சொல்வீராக உலோபியை போல் எதுவும் வழங்காது உன் கையை உன் கழுத்தில் கட்டப்பட்டதாக்கிக் கொள்ளாதீர்கள் செலவழித்து உன் கையை ஒரே விரிப்பாக விரித்து விடாதீர் அதனால் நீர் நிந்திக்கப்பட்டவராகவும் கையில் எதுவும் இல்லாது துக்கப்பட்டவராகவும் அமைந்து விடுவீர் நிச்சயமாக உம்முடைய ரப்பு தான் நாடியவருக்கு விசாலமாக உணவு சம்பத்துக்களை வழங்குகிறார் தான் தாடையாருக்கு அளவாகவும் கொடுக்கிறான் நிச்சயமாக அவன் தன் அடையாளர்களின் ரகசிய பரசியங்களை நன்கு அறிந்தவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான் நீங்கள் வறுமைக்கு பயந்து உங்களுடைய குழந்தைகளை கொலை செய்யாதீர்கள் அவர்களுக்கும் உங்களுக்கும் நாமே வாழ்க்கை வசதிகளையும் அளிக்கின்றோம் அவர்களை கொள்ளுதல் நிச்சயமாக மிக பெரும் நீங்கள் விவசாரத்தை நெருங்காதீர்கள் நிச்சயமாகாது மானக்கேடானதாகும் மேலும் வேறு கேடுகளின் பக்கம் இழுத்துச் செல்லும் வழியாகவும் இருக்கின்றது கொலை அல்லா விலக்கி இருக்க நீங்கள் எந்த மனிதனையும் நியாயமான காரணம் கொலை செய்து எவரேனும் அநியாயமாக கொலை செய்யப்பட்டு அவருடைய வாரிசுக்கு பதிலுக்கு பதில் செய்வதிலோ அல்லது மன்னிக்கையோ நாம் அதிகாரம் கொடுத்திருக்கிறோம் ஆனால் லையின் மூலம் பதில் செய்வதில் வரம்பு கடந்துவிடக் நிச்சயமாக கொலை உண்டவரின் வாரிசு நீதியை கொண்டு உதவி செய்யப்பட்டார் அநாதைகள் பிராயமடையும் வரை அவர்களின் பொறுப்பேற்றிருக்கும் நீங்கள் நியாயமான முறையில் அறிந்து அவர்களுடைய பொருளை நெருங்காதீர்கள் இன்னும் நீங்கள் அல்லாஹிடமோ மனிதர்களிடமோ கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் நிச்சயமாக அவ்வாக்குறுதி பற்றி தீர்ப்பு நாளில் உங்களிடம் விசாரிக்கப்படும் மேலும் நீங்கள் அளந்தால் அளவை பூர்த்தியாக அளவுங்கள் இன்னும் சரியான தராசை கொண்டு நிறுத்தப்படுங்கள் இதுவே நன்மை உடையதாகவும் முடிவில் பலன் தருவதில் அழகானதும் ஆகும் எதை பற்றி உனக்கு தீர்க்க ஞானம் இல்லையோ அதை செய்ய தொடர வேண்டாம் நிச்சயமாக மறுமையில் செவிப்புலனும் பார்வையும் இருதயமும் இவை ஒவ்வொன்றுமே அதனன் செயல்பட்டு கேள்வி கேட்கப்படும் மேலும் நீர் பூமியில் பெருமையாய் நடக்க வேண்டாம் ஏனென்றால் நிச்சயமாக நீர் பூமியை பிளந்து விட முடியாது மலையின் உச்சி அளவுக்கு உயர்ந்து விடவும் முடியாது இவை அனைத்தின் தீமையும் உம் இறைவனிடத்தில் வெறுக்கப்பட்டதாக இருக்கிறது இவையெல்லாம் உம்முடைய ரப்பு உமக்கு வகி மூலம் அறிவித்துள்ள ஞான உபதேசங்களாகும் ஆகவே அல்லாஹுவுடன் வேறு நாயனை இணையாக ஏற்படுத்தாதீர் அப்படி செய்தால் நீர் நிந்திக்கப்பட்டவராகவும் புரட்டப்பட்டவராகவும் நரகத்தில் நிறையப்படுவீர் முஸ்லிக்குகளே உங்கள் ரபு உங்களுக்கு அழைத்துவிட்டு மலக்குகளில் இருந்து பெண் மக்களை எடுத்துக்கொண்ட மிக பெரும் பொய்கூச்சையே கூறுகிறீர்கள் இன்னும் அவர்கள் சிந்தித்து படிப்பினைகள் பெறுவதற்காக இந்த புரானில் திட்டமாக பல்வேறு விளக்கங்களை கூறியுள்ளோம் எனினும் இவை யாவும் அவர்களுக்கு உண்மையில் ஓடிவிடுதலை தவிர வேறு எதையும் அதிகப்படுத்தவில்லை சொல்வியாக அவர்கள் கூறுவது போல் அவனுடன் வேறு ஒரு தெய்வம் இருந்தால் அப்போது அது அர்சுடையவன் அல்லாஹு ஒரு வழியை தேடி கண்டுபிடித்து சென்று இருக்கும் என்று அவன் மிகவும் பரிசுத்தமானவன் இன்னும் அவர்கள் கூறும் கூற்றுகளை எல்லாம் மிகவும் உன்னதமானவனாகவும் உயர்ந்தவனாகவும் இருக்கின்றான் ஏழு வானங்களும் பூமியும் அவற்றில் உள்ளவையும் அவனை துரி செய்து கொண்டிருக்கின்றன இன்னும் அவன் புகழைக் கொண்டு துரி செய்யாத பொருள் எதுவும் இல்லை எனினும் அவற்றின் துரி செய்வதை நீங்கள் உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள் நிச்சயமாக அவன் சாந்தமும் பொறுமை உடல்வனாகவும் மிக மன்னிப்பவனாகவும் இருக்கின்றான் நபியே நீர் ஆணை ஓதினால் உமக்கு இடையிலும் மறுமையின் மீது ஈமான் கொள்ளாதவர்களுக்கு இடையிலும் மறைக்கப்பட்டுள்ள ஒரு திரையை அமைத்து விடுகிறோம் அவர்கள் அதனை விளங்கிக் கொள்வதை விட்டும் அவர்களுடைய இருதயங்களில் மேல் மூடிகளையும் அவர்களுடைய காதுகளின் மீது கடினமான செவிட்டு தனத்தையும் நாம் அமைத்து விடுகிறோம் உம்முடைய ரப்ப ஒருவனை சொல்லும் போது அவர்கள் வெறுப்படைந்து தம் பின்புறங்களில் திரும்பி விரந்தவர்களாக பின்வாங்கி விடுகிறார்கள் நபியே அவர்கள் உமக்கு செவி சாய்த்தால் என்ன நோக்கத்துடன் செவி சாய்க்கிறார்கள் என்பதை நாம் நன்கு அறிவோம் அவர்கள் ரகசியமான ஆலோசனை செய்யும் போது வேறவரையும் நீங்கள் பின்பற்றவில்லை என்று அநியாயக்காரர்கள் சொல்லும் போதும் நாம் நன்கறிவோம் நபியே உமக்கு அவர்கள் எத்தகைய ஓமைகளை சொல்கிறார்கள் என்பதை கவனித்துப் பாரும் ஆகவே அவர்கள் வழிகிட்டு விட்டார்கள் நேரான வழியை கண்டுகொள்ள அவர்களால் முடியாது இன்னும் இறந்துபட்டு எலும்புகளாகவும் உச்சி போனவையாகவும் நாங்கள் ஆகிவிட்ட பிறகு நிச்சயமாக புதிய படைப்பாக நாங்கள் எழுப்பப்படுகிறவர்களா என்றும் அவர்கள் கேட்கிறார்கள் நபியே நீர் கூறும் நீங்கள் கல்லாகவோ இரும்பாகவோ ஆகுங்கள் அல்லது மிக பெரிதன உங்கள் நெஞ்சங்களில் தோன்றும் வேறொரு படைப்பாய் ஆகுங்கள் எப்படி ஆனாலும் நீங்கள் நிச்சயமாக எழுப்பப்படுவீர்கள் எங்களை எவன் மறுமுறையும் உயிர் கொடுத்து நீட்டுவான் என்று அவர்கள் கேட்பார்கள் உங்களை எவன் முதலில் படைத்தானோ அவன்தான் என்று நபியே நீர் கூறும் அப்போது அவர்கள் தங்களுடைய சிறப்புகளை கும்பக்கம் சாய்த்து அது எப்போது நிகழும் என்று கேட்பார்கள் அது வெகு சீக்கிரத்திலும் ஏற்படலாம் என்று கூறுவீராக உங்களை இறுதியில் அவன் அழைக்கும் நாளில் நீங்கள் அவன் புகழை ஓதியவர்களாக பதில் கூறுவீர்கள் மரணத்துக்கு பின் சொற்ப தங்கி இருந்ததாக நீங்கள் நினைப்பீர்கள் நபியே என் அடியாளர்களுக்கு அவர்கள் அழகியதையே சொல்ல வேண்டும் என்று கூறுவீராக நிச்சயமாக ஷைத்தான் அவர்களுக்கு இடையில் தீயை தூண்டி விஷமம் செய்வான் நிச்சயமாக ஷைத்தான் மனிதனுக்கு பகிரங்கமான பகைவனாக இருக்கின்றான் உங்களுடைய ரப்பு உங்களை பற்றி நன்கு அறிவான் அவன் நாடினால் உங்களுக்கு கிருவை செய்வான் அல்லது அவன் நாடினால் உங்களை வேதனை செய்வான் நாம் உண்மை அவர்களுக்கு வட்டியலாக பொறுப்பாளியாக அனுப்பவில்லை உம்முடைய இறைவன் வானங்களிலும் பூமியிலும் உள்ள எல்லாவற்றையும் பற்றி நன்கு அறிவான் நபிமார்களில் சிலரை வேறு சிலரை விட திட்டமாக நாம் மேன்மையாக்கி இருக்கிறோம் இன்னும் தாவூதுக்கு இருப்பதாக நீங்கள் எண்ணிக்கொண்டிருப்பவற்றை அழைத்து பாருங்கள் அவை உங்களுடைய கஷ்டத்தை நிவர்த்திக்கவோ அல்லது திருப்பிவிடவோ சக்தி பெறவில்லை என்பதை அறிவீர்கள் இவர்கள் அழைக்கும் அந்த தெய்வங்களே தம் இறைவரிடம் பரிந்து பேசுவதற்கு அவரிடத்தில் நெருங்கியவர் யார் என்று தேடிக்கொண்டும் அவனுடைய ரஹ்மத்தை திருபையை எதிர்பார்த்து கொண்டும் அவனுடைய வேதனைக்கு பயந்து கொண்டும் இருக்கின்றன நிச்சயமாக எவரும் அஞ்சக்கூடியதாக இருக்கிறது கியாம நாளைக்கு முன்னே அழிச்சாட்டியம் செய்யும் எந்த ஊரையும் நாம் அழிக்காமலோ அல்லது கடுமையான வேதனையை கொண்டு வேதனை செய்யாமலோ இருப்பதில்லை இது ஏற்றில் வரையப்பெற்றே இருக்கிறது நம்முடைய அட்டாட்சிகளை இவர்களுக்கு முந்தையவர்களும் பொய்ப்பித்ததை தவிர வேறு எதுவும் இவர்கள் கோரும் அத்தாட்சிகளை அனுப்ப நம்மை தடுக்கவில்லை இதற்கு முன் நாம் சமூகத்தாருக்கு ஒரு பெண் ஒட்டகத்தை கண்கூடான அத்தாட்சியாக கொடுத்திருந்தோம் அவர்களோ வரம்பு அதற்கு அநியாயம் செய்தனர் மக்களை அச்சமூட்டி எச்சரிப்பதற்காகவே அந்தி இத்தகைய அத்தாட்சிகளை அனுப்புவதில்லை நபியே நிச்சயமாக உம்முடைய ரப்பு மனிதர்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று உமக்கு கூறியதை நிறைவு கூறுவீராக தவிர நாம் உமக்கு காண்பித்த காட்சியும் சபிக்கப்பட்ட மரத்தை பற்றி நாம் குரானில் கூறியிருப்பதும் மனிதர்களுக்கு சோதனையாகவே அன்றி இன்னும் நாம் அவர்களை அச்சுறுத்துகின்றோம் ஆனால் இது அவர்களுடைய பெரும் அழைச்சாட்டியத்தையே அதிகரிக்கச் செய்கின்றது இன்னும் நினைவு கூறுகிறாக நாம் வணக்குகளிடம் ஆதமுக்கு நீங்கள் சுஜூது செய்யுங்கள் என்று கூறிய போது இபிலிஷை தவிர அவர்கள் என்று கூறினான் எனக்கு மேலாக கண்ணியப்படுத்திய பார்த்தாயா நீ எனக்கு தியாம நாள் வரை அவகாசம் கொடுத்தால் நான் இவருடைய சந்தவியரில் சிலரை தவிர நிச்சயமாக மற்றெல்லோருக்கும் வழிகேடு என்னும் கடிவாளத்தை பூட்டி விடுவேன் என்று இபிலிஷ் கூறினான் நீ போய்விடு அவர்களில் உன்னை பின்பற்றுவது இருந்தால் நிச்சயமாக நரகம்தான் உங்கள் அனைவருக்கும் கூலியில் நிரப்பமான கூலியாக இருக்கும் இன்னும் அவர்களில் இருந்து நீ எவரை வழிசலுக அவர்களை உன் கூப்பாட்டை கொண்டு வழிசலுக உன்னுடைய குதிரைப்படையையும் காலாட்படையையும் கொண்டு அவர்களை எழுத்துக்கொள் அவர்களுடைய செல்வங்களிலும் குழந்தைகளிலும் நீ கூட்டாக இருந்து கொள் அவர்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளையும் கொடு என்றும் அல்லாஹ் கூறினார் ஆகவே சைத்தான் அவர்களுக்கு வாக்களிப்பதெல்லாம் வெறும் ஏமாற்றமே அந்த வேறில்லை நிச்சயமாக பூமியான என்னுடைய அடியார்கள் மீது உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்றும் அல்லாஹ் கூறினார் நபியே அந்த என் நல்லடியார்களை காத்துக்கொள்ள உன்னுடைய ரப்பு போதுமானவன் மாநிலர்களே உங்கள் ரப்பு இறைவன் எப்படிப்பட்டவன் என்றால் அவனுடைய அருக்குடைகளை நீங்கள் தேடிச் சம்பாதித்துக் கொள்ளும் பொருட்டு கப்பலை அவனே கடலில் செலுத்துகிறான் நிச்சயமாக அவன் உங்கள் மீது மிக்க கிருபை உடையவனாகவும் இருக்கின்றார் அவனை அன்பு நீங்கள் தெய்வங்கள் என எவற்றை அழைத்துக் கொண்டிருந்தீர்களோ அவை யாரும் மறைந்துவிடும் எனினும் அல்லாஹ் உங்களை ஈரேற்றி கரையளவில் கொண்டு வந்து சேர்க்கும் நீங்கள் அவனை புறக்கணித்து விடுகிறீர்கள் இன்னும் மனிதன் மகா நன்றி மறப்பவனாகவே இருக்கின்றார் தன்னை சேர்ந்த பின் அவன் உங்களை பூமியில் ஒரு புறத்தில் உதையும்படி செய்துவிடமாட்டான் என்றோ அல்லது உங்கள் மீது கல் மாறி மண் மாறி பெய்யும் சூறாவளி அனுப்ப மாட்டான் என்ற ஒரு தடவை அக்கடலில் உங்களை மீளச் செய்து எல்லாவற்றையும் உறித்து தள்ளும் புயல் காற்றை உங்கள் மீது அனுப்பி நீங்கள் நன்றி மறந்து மாறு செய்ததற்காக உங்களை மூழ்கடித்து விட மாட்டான் நீங்கள் அச்சம் தீர்ந்திருக்கிறீர்களா அப்படி நேர்ந்தால் ஏன் இவ்விஷயத்தை அவ்வாறு செய்தோம் என நம்மை தொடர்ந்து உங்களுக்காக கேட்போர் எவரையும் காணமாட்டீர்கள் நிச்சயமாக நாம் ஆதமுடைய சந்ததியை கண்ணியப்படுத்தினோம் இன்னும் கடலிலும் கரையிலும் அவர்களை சுமந்து அவர்களுக்காக நல்ல உணவும் மற்றும் பொருள்களையும் அளித்து நாம் படைத்துள்ள படைப்புகள் பலவற்றையும் அவர்களை தகுதியால் மேன்மைப்படுத்தினோம் நபியே நாம் எல்லா மக்களையும் அவரவர்களுடைய தலைவர்களுடன் அழைக்கும் நாளை நீர் நினைவூட்டுகிறாக அந்நாளில் எவருடைய செயல் குறிப்பு ஏடு அவருடைய வழக்கையில் கொடுக்கப்படுகிறதோ அத்தகைய நற்பேருடையவர்கள் தம் ஏடுகளை நிம்மதியுடன் படிப்பார்கள் இன்னும் அவர்கள் அணு அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் யார் இம்மையில் நேர்வழி அடையா குருடனாக இருக்கிறானோ அவன் மருமையிலும் நற்பேற்றை காண குருடன்தான் இன்னும் அவன் நேர்வழியில் மிகவும் தவறியவனாவான் நபியே இன்னும் நாம் உனக்கு வகை மூலம் அல்லாததை நம்மீது நீர் இட்டுக்கட்டி கூறும்படி உம்மை திருப்பிவிடவே அவர்கள் முனைந்தார்கள் அவ்வாறு நீர் செய்திருந்தால் உம்மை தம் அவர்கள் உச்ச நண்பராகவும் எடுத்துக் மேலும் நாம் உம்மை தற்கால பாறையில் உறுதிப்படுத்தி வைத்திருக்கவில்லை எனில் நீர் கொஞ்சம் அவர்கள் பக்கம் சாய்ந்து போயிருத்தல் கூடும் அவ்வாறு நீர் சாய்ந்திருந்தால் நீர் இவ்வாழ்நாளில் இரு மடங்கு வேதனையும் மரணத்தில் இரு மடங்கு வேதனையும் நுகருமாறு நாம் செய்திருப்போம் பின்பு நமக்கு எதிராக உமக்கு உதவியாளர் எவரையும் நீர் காண மாட்டீர் நபியே உண்மை உம்முடைய பூமியிலிருந்து அடிவெயரை செய்து அதை விட்டு உம்மை வெளியேற்றிவிட முனைகிறார்கள் ஆனால் அவர்களோ உனக்கு பின்னர் சொற்ப நாட்களே அன்றி அங்கு மாட்டார்கள் உன்னர் நாம் அனுப்பிய நம் தூதர்களை பொறுத்தும் இது வழிமுறையாக இருந்து வந்தது நம்முடைய மாற்றத்தையும் நீ காண மாட்டீர் நபியே சூரியன் உச்சியில் சாய்ந்ததில் இருந்து இரவின் இருள் சூழும் வரை தொழுகையை நிலைநிறுத்துவீராக இன்னும் ஃபஜருடைய தொழுகையையும் நிலைநிறுத்துவீராக நிச்சயமாக ஃபஜர் தொழுகை நேரடியான நன்மைகளுக்கு சான்று கூறுவதாக இருக்கிறது இன்னும் இரவில் ஒரு சிறு பகுதியில் உனக்கு நபிலான கொள்கையை தொழுது வருவீராக உன்னுடைய இறைவன் மகாமன் மஹமுதா என்னும் புகழ் பெற்ற உன்னை எழுப்ப அன்றியும் இறைவனே மதினாவில் நான் பிரவேசிப்பது சத்திய வாயில் வழியாக நல்ல முறையில் இருக்குமாறு என்னை பிரவேசி அதுபோன்றே மக்காவிவதும் சத்திய வாயில் வழியாக நல்ல முறையில் என்னை வெளியேறச் செய்வாயாக இருந்து உதவி செய்யப்பட்டதாகிய அதிகாரத்தை எனக்கு ஏற்படுத்தி தருவாயாக என்று பிரார்த்திப்பீராக நபியே இன்னும் சத்தியம் வந்தது அசத்தியம் அழிந்தது நிச்சயமாக அசத்தியமானது அழிந்து போவதே ஆகும் என்று கூறுவீராக இன்னும் ரமத்தாகவும் அருமருந்தாகவும் உள்ளவற்றையே குர்ஆணில் படிப்படியாக இறக்கி வைத்தோம் ஆனால் அக்கிரமக்காரர்களுக்கோ இழப்பை தவிர வேறு எதையும் இது அதிகமாக்குவதில்லை நாம் மனிதனுக்கு அருட்பொடைகளை வழங்கினால் அவன் நன்றி செலுத்தாமல் புறக்கணித்து தோலை உயர்த்தி பெருமை கொள்கிறான் அவனை ஏதேனும் ஒரு தீங்கு தொடுமானால் அவன் நிராசை கொண்டவனாகி விடுகிறான் நபியே நீர் கூறுவீராக ஒவ்வொருவனும் தன் வழியிலேயே செயல்படுகிறான் ஆனால் நேரான வழியில் செல்பவர் யார் என்பதை அறிவான் ஆத்மாவை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள் ரூ என் ரபுடைய கட்டளையிலிருந்தே உண்டானது இன்னும் ஞானத்திலிருந்து உங்களுக்கு அழிக்கப்பட்டது மிக சொற்பமே அன்றி வேறில்லை என கூறுவீராக நபியே நான் நாடினால் உமக்கு நாம் வகையாக நாம் அறிவித்ததை குரானை போக்கிவிடுவோம் எதிராக உமக்கு பொறுப்பேற்கு வேற எதுவும் இல்லை நிச்சயமாக உன் மீது அவளுடைய அருட்கொடை மிக பெரிதாகவே இருக்கிறது இந்த குரானை போன்ற ஒன்றை கொண்டு வருவதற்காக மனிதர்களும் ஜிங்களும் ஒன்று சேர்ந்து முயன்று அவர்களில் சிலர் சிலருக்கு உதவி புரிபவர்களாக இருந்தாலும் இது போன்ற ஒன்றை அவர்கள் கொண்டு வர முடியாது என்று நபியே நீர் கூறும் நிச்சயமாக மனிதர்களுக்காக சகல விதமான உதாரணங்களையும் மிகவும் தெளிவாக விவரித்துள்ளோம் எனினும் மனிதர்களில் மிகுதியானவர்கள் இதை நிராகரிக்காது இருக்கவில்லை இன்னும் அவர்கள் கூறுகிறார்கள் நீர் எங்களுக்காக பூமியில் இருந்துவோர் நீரூற்றை தீரிட்டு வரும்படி செய்யும் வரையில் உம்மீது நாங்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டோம் அல்லது மரங்களும் திராட்சை கொடிகளும் நிரப்பி உள்ள தோட்டம் ஒன்று உமக்கு இருக்க அதன் நடுவே ஆறுகளை நீர் ஒலித்தோட செய்ய அல்லது நீர் எண்ணுவது போல் வானம் துண்டு துண்டாக இடிந்து எங்கள் மேல் விழச் வரை அல்லது அல்லாதவையும் அலக்குகளையும் நமக்கு முன் நேருக்கு நேராக கொண்டு வந்தாலன்றி அல்லது ஒரு தங்க மாளிகை உனக்கு இருந்தால் அன்றி உன்மீது நம்பிக்கை கொள்ள மாட்டோம் நீர் ஏறிச் செல்ல வேண்டும் எங்களுக்காக நாங்கள் படிக்கக்கூடிய ஒரு வேத நூலை நீர் கொண்டு வந்து தரும் வரையில் நீர் வானத்தில் ஏறியதையும் நாங்கள் நம்ப மாட்டோம் என்று கூறுகின்றனர் என் ரப்பு மிக அல்லது வானத்தின் மீது நீர் ஏறிச் செல்ல வேண்டும் ஆனால் அங்கிருந்து எங்களுக்காக நாங்கள் படிக்கக்கூடிய ஒரு வேத நூலை நீர் கொண்டு வந்து தரும் வரையில் நீர் வானத்தில் ஏறியதையும் நாங்கள் நம்ப என்று கூறுகின்றனர் என் ரப்பு மிக தூயவன் நான் இறைவனுடைய தூதனாகிய ஒரு மனிதனை தவிர வேற எதுவும் இருக்கின்றேனா இந்த நபியே நீர் பதில் கூறுவீராக மனிதர்களிடம் நேர் வழிகாட்டி வந்தபோது ஒரு மனிதரையா அல்லாஹ் தன் தூதராக அனுப்பினான் என்று கூறுவதைத் தவிர அவர்கள் ஈமான் கொள்வதை வேறெதுவும் தடுக்கவில்லை நபியே நீர் கூறும் பூமியில் மலக்குகளை வசித்து இருந்து அதில் அவர்களே நிம்மதியாக நடமாடிக்கொண்டிருந்தால் நிச்சயமாக நாம் அவர்களிடம் மலக்கையே வானத்திலிருந்து நாம் தூதராக இறக்கி வைப்போம் என்று எனக்கிடையிலும் உங்களுக்கு இடையிலும் சாட்சியாக இருக்க அல்லாததே போதுமானவன் நிச்சயமாக அவன் தன் அடியார்களை பற்றி நன்கு யாவற்றையும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான் என்று நபியே நீர் கூறுவீராக அல்லா யாரை நேர்வழியில் செலுத்துகிறானோ அவர்தான் நேர்வழிப்பட்டவர் ஆவார் இன்னும் அவன் யாரை வழிகேட்டில் விடுகிறானோ அத்தகையவருக்கு உதவி செய்வோர் அவனையன்றி வேற எவரையும் நீர் காணமாட்டீர் மேலும் அவர்களை குருடர்களாகவும் ஊமையர்களாகவும் செவிடர்களாகவும் தம் முகங்களில் குப்புற வரும்படி செய்து கேமராலில் ஒன்று சேர்ப்போம் இன்னும் அவர்கள் ஒதுங்கும் இடம் நரகமே நரக நெருப்பு அடையும் போதெல்லாம் நாம் அவர்களுக்கு அதை பற்றி எறிவதாக பின்னும் அதிகமாக்குவோம் அவர்கள் நம் வசனங்களை நிராகரித்து நாம் மறித்து எலும்புகளாகவும் உக்கி மண்ணோடு மண்ணாகவும் ஆகிவிடுவோமாயின் மீண்டும் புதிய படைப்பாக எழுப்பப்படுவோமா என்றும் சொல்லிக்கொண்டிருந்தார்களே அதற்காக அவர்களுடைய கூலி இதுதான் நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் படைத்தவனாகிய அல்லாம் அவர்களைப் போன்றதை படைக்க ஆற்றல் உடையவன் என்பதை அவர்கள் அறியவில்லையா இன்னும் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தவணையையும் ஏற்படுத்தி இருக்கிறான் இதில் சந்தேகம் இல்லை எனினும் அக்கிரமக்காரர்கள உண்மையை நிராகரிக்காமல் இல்லை என்னுடைய ரப்பின் ரஹமத் என்னும் அறுபிஷங்களை நீங்கள் சொந்தப்படுத்திக் கொண்டு இருப்பீர்களானாலும் அதை செலவாகிவிடுமோ என்று பயத்தினால் நீங்கள் அவற்றை தடுத்துக் கொள்வீர்கள் மேலும் மனிதன் உலோபியாகவே இருக்கின்றான் என்று நபியே நீர் கூறும் தெளிவான ஒன்பது அத்தாட்சிகளையும் கொடுத்திருந்தோம் இதை பற்றி இஸ்ராயல்களை அவர்களிடம் என்றோ அப்போது அவரை நோக்கி நீர் மூசாவே நீர் சூன்யம் செய்யப்பட்டவராக இருக்கிறீர் என்றே நிச்சயமாக நான் உண்மை பற்றி எண்ணுகிறேன் என கூறினான் அதற்கு மூசா வானங்களையும் பூமியையும் படைத்த ரப்பை தவிர வேறு யாரும் இவற்றை தெளிவான சான்றுகளாக அனுப்பவில்லை என்பதை நிச்சயமாக நீ அறிவாய் நிச்சயமாக நீ அழிக்கப்பட இருக்கிறாய் என்று எண்ணுகின்றேன் என்று கூறினார் ஆகவே ஃபிரௌன் அந்நாட்டை விட்டு மூசாவையும் பனு இஸ்ராயுல்களையும் விரட்டிவிட நாடினான் ஆனால் நாம் அவனையும் அவனுடன் இருந்தவர்கள் அனைவரையும் மூழ்கடிப்போம் இன்னும் நாம் பனு இஸ்ராயுல்களுக்கு சொன்னோம் இதன் பிறகு நீங்கள் அந்த நாட்டில் குடியிருங்கள் மறுமையின் வாக்குறுதி வந்தால் நாம் உங்களையும் குர் கூட்டத்தையும் விசாரணைக்காக நம்மிடம் ஒன்று சேர்ப்போம் இன்னும் முற்றிலும் சத்தியத்தை கொண்டே நாம் இதனை குர் இறக்கி வைப்போம் முற்றிலும் சத்தியத்தை கொண்டே இது இறங்கியது மேலும் நபியே நன்மாராயம் கூறுபவராகவும் அச்சமூட்டி எச்சரிப்பவராகவுமே அன்றி அனுப்பவில்லை இன்னும் மக்களுக்கு நீர் சிறிது சிறிதாக ஓடி காண்பிப்பதற்காகவே இந்த குரானை நாம் பகுதி பகுதியாக பிரித்தோம் படிப்படியாக இறக்கி வைத்தோம் நபியே அதனை நீங்கள் நம்புங்கள் அல்லது நம்பாதிருங்கள் அதனால் நமக்கு கூடுதல் குறைவு எதுவும் இல்லை ஆனால் இதற்கு முன்னர் எவர் வேத ஞானம் கொடுக்கப்பட்டிருந்தார்களோ அவர்களிடம் அது குரான் ஓதை காண்பிக்கப்பட்டால் அவர்கள் சுஜூது செய்தவர்களாக முகங்களின் மீது பணிந்து விழுவார்கள் என்று நபியே நீர் கூறும் அங்கேயும் எங்கள் ரப்பு மிக பரிசுத்தமானவன் எங்களுடைய ரப்பின் வாக்குறுதி நிறைவேறிவிட்டது என்றும் அவர்கள் கூறுவார்கள் இன்னும் அவர்கள் அழுதவர்களாக முகம் விழுவார்கள் இன்னும் அவர்களுடைய உள்ளட்சத்தையும் அது அதிகப்படுத்தும் நீங்கள் அவனை அல்லாஹ் என்று அழையுங்கள் அல்லது ரஹ்மான் என்ற அழையுங்கள் எப்பெயரை கொண்டு அவனை நீங்கள் அழைத்தாலும் அவனுக்கு பல அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன என்று நபியே கூறுவீராக இன்னும் உம்முடைய தொழுகையில் அதிக சத்தமிட்டு ஓராதீர் மிக மெதுவாகவும் ஓராதீர் மேலும் இவ்விரண்டிற்கும் இடையில் ஒரு மத்தியமான வழியை கடைபிடிப்பீராக அந்தியும் தனக்கு தந்ததியை எடுத்துக் தன் ஆட்சியில் தனக்கு கூட்டாளி எவரும் இல்லாதவனும் எந்தவித பலகீனத்தை கொண்டும் எந்த உதவியாளனும் தேவையில்லாமலும் இருக்கிறானே அந்த நாயனுக்கே புகழ் அனைத்தும் என்று நபியே நீர் கூறுவீராக இன்னும் அவனை எப்பொழுதும் பெருமைப்படுத்த வேண்டிய முறையில் பெருமைப்படுத்துவீராக